வணக்கம் நட்டினையின் நித்தம் உருமுத்து இன்று கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதியுள்ள கோபம் பாவம் சண்டாளம் என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் ராமன் காடு செல்ல வேண்டும் என்று கைகேயை கேட்டு பெற்ற வரத்தால் ராமன் எல்லவும் சினம் கொள்ளவில்லை ஆனால் அவன் உடம்புக்கு வெளியே நிற்கும் உயிர் போல அவனையே முற்றிலும் பற்றி தொடர்ந்த இலக்குவன் பெரும்பம் கொள்கிறார்ந்த காரியம் நடந்தாலும் அதற்கு விதிதான் காரணம் என்று முடிவு கட்டிவிட்டால் கோபம் வராது அல்லவா இன்னார் தன்னை பஞ்சம் தீர்த்துக் கொள்ள முயன்றார்கள் என்று நினைத்து வேதனை அடைவதை விட இதிலே விதி விளையாடுகிறது என்று முடிவு கட்டிவிடுவது கோபமே எழாமல் செய்துவிடும் அல்லவா நதியின் பிழை என்று நரம்புணலின்மை அற்றே பதியின் பிழை என்று பயந்து நம்மை புறந்தால் மதியின் பிழையென்று மகன் பிழை என்று மைந்த விதியின் பிழை நீ இதற்கு என்னை வெகுண்டதென்றால் கம்பர் சித்திரத்தில் இலக்குவன் கோபத்தை அடக்க ராமன் சொன்ன சமாதானம் இது உண்மைதான் எவ்வளவு சுவையானது தண்ணீர் இல்லாமல் போவது நதி செய்த குற்றம் அல்லவே அதுபோலவே காய்ந்து போய் கிடப்பது காடு செய்த குற்றம் அல்லவே கடலில் திமுங்கிலங்கள் இருப்பது கடல் செய்த குற்றம் அல்லவே ஒன்றுக்காகவே ஒன்றை கோபித்துக் கொண்டால் நிம்மதியை இழப்பதுதான் மிஞ்சும் ஆகவே எந்த கட்டத்திலும் கோபமே வரக்கூடாது என்று பிடுங்கினால் கொதிக்கிறது அடங்கி போகும் என்பது கிராமத்து பழமொழி சினம் என்பது சேர்ந்தாரையே கொள்ளும் என்றார் வல்லவர் அதற்கு சேர்ந்தாரை கொள்ளி ஒரு பட்டம் கொடுத்தார் உன் கோபம் செல்லாத இடத்தில் நீ கோபம் கொள்ளுவது தீமை பயக்கும் செல்லக்கூடிய இடத்திலும் அதைவிட தீமை எதுவுமே இல்லை என்றார் அவர் செல்லாயிடத்து சினம் தீது அவ்விடத்தும் இல்லதெனில் தீய காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காய்க்கிலன் உன் மனைவியை நீ உதைத்தால் யாரும் உன்னை கேட்க முடியாது அவளும் உன்னை திருப்பி உதைக்க மாட்டால். இது உன் கோபம் செல்லக்கூடிய இடம்தான் ஒரு பயில்வானிடம் நீ கோபம் கொண்டால் அவன் உன்னை கட்டி கட்டிவிடுவான் அது உன் கோபம் செல்லாத இடம் இந்த இரண்டு இடங்களிலுமே கோபம் தவறு என்கிறார் வல்லுவர் கோபம் பாவம் சண்டாளம் என்கிறார்கள் நமது மூதாதையர்கள் இராமாயணத்தில் முக்கியமான கட்டம் எங்கிருந்து தொடங்குகிறது முதலில் சூர்பனகை மீது இலக்குவன் கொண்ட கோபம் அதனால் மூக்கு இழந்து நின்ற தங்கையை பார்த்து ராவணன் கொண்ட கோபம் இலக்குவன் கோபம் செல்லக்கூடிய இடத்திலேயே நிகழ்ந்தது ராவணன் கோபம் செல்லாத இடத்திலே நிகழ்ந்தது ராமகாதையில் ஒரு முடிச்சு விழுந்தது ஆத்திரத்தில் மகனை வெட்டியவன் குழந்தையை கொன்றவன் என்று எத்தனை குற்றவாளிகளை நீ வாழ்க்கையில் சந்தித்திருக்கிற கொலை என்பது எந்த காரணத்திற்காக நிகழ்ந்தாலும் மூல காரணம் கோபம்தானே கோபம் முதற்கட்டத்தில் வென்றது போல தெரிந்தால் நிரந்தரமாக தோல்வியடையப் போகிறது என்று பொருள் எது நடக்கக்கூடாது என்பதற்காக நீ கோபப்படுகிறாயோ நீ கோபப்பட்டு நிதானம் இழந்த ஒரே காரணத்திற்காக அது நடந்தே விடுகிறது ஆகவே எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் அல்ல கைகேயே வாங்கிய வரங்கேட்டு இலக்குவன் கோபப்பட்டது போலவே ராமனும் கோபப்பட்டிருந்தால் அந்த வரத்தை மீறி முடி சுட்டி கொண்டிருந்தால் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி என்ற தியாக புருஷனை நாம் வணங்கப் போவதில்லை வெற்றிக்கு மேல் வெற்றி பெற்ற ஹிட்லரின் கோபம் தானே அவனது சடலத்தை கூட ஜெர்மானிய மக்கள் காண முடியாமல் அழித்துவிட்டது காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் என்று ஐந்து தீய குணங்களை வடமொழி குறிப்பிடுகிறது இதில் குரோதம் இரண்டாவது இடத்தை வகிக்கிறது பஞ்சமா பாதகங்களில் கோபம் ஒன்று என்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை உனக்கு இழைக்கப்பட்டாலும் அந்த நேரத்தில் அதை விதி என்று சகித்துக் கொண்டு கொஞ்ச நாளில் நிலைமையே தலைகீழாகிவிடும் கோபத்தில் உடனே நீ நடவடிக்கை எடுத்தால் நிலைமை பயங்கரமாகிவிடும் மனிதனை பாவத்தில் அழுத்துகிற இரண்டு பெரும் சக்திகள் காமமும் துரோதமுமே என்கிறார் கிருஷ்ண அதாவது நம் கோபத்தினால் நமக்கே தான் தீங்கு செய்து கொள்கிறோம் பெரும்பாலும் நம்முடைய கோபத்தை எதிராளி பொருட்படுத்துவதே கிடையாது ால் நாமே நம் மனது சரீரம் இரண்டையும் கெடுத்துக் சரி அன்பாக இருப்பதுதான் மனிதனின் சுவாபமான தர்மம் அதுதான் ஆனந்தமும் அன்பு நமக்கும் ஆனந்தம் எதிராளிக்கும் ஆனந்தம் அன்பே சிவம் என்பார்கள் நாம் எல்லோரும் அன்பே சிவமாக அமர்ந்திருக்க பிரயாசப்பட வேண்டும் நன்றி வணக்கம்